او கணித்திற்குரிய அல்லாஹ் நல்லே ஒரு மனிதனை உயர்த்தக்கூடிய பண்புகள் ஏராளமானவைகள் உண்டு எல்லா பண்புகளையும் பெருமனார் சல்லா அலிசன் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள் குணங்களிலே சில குணங்கள் உண்டு அது உயர்ந்த மனிதர்களுடைய நபிமார்களுடைய குணம் அது பெரும் தலைவர்களுடைய குணம் அத்தகைய உயர்ந்த குணங்களிலே ஒன்றுதான் நிதானம் சகிப்புத்தன்மை இன்று இந்த நிதானத்தையும் சகிப்புத்தன்மையையும் இழந்து விட்டவர்கள் எத்தகைய பாதிப்புகளை சந்திக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இந்த நிதானமின்மையின் காரணமாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை குழந்தைகள் பெற்றோர்களை அவல நிலை இதுவெல்லாம் இன்றைக்கு சமூகத்திலே ஒரு சகிப்புத்தன்மையும் நிதானமும் இல்லாத ஒரு நிலையின் காரணமாக பல விளைவுகளை நாம் சந்திக்கிறோம் நான் ஓதி இந்த ஆயத்திலே எல்லாம் சொல்லிக்காட்டுகிறான் பல நேரங்களிலே மனிதன் துவா செய்யும்போது கூட அவசரப்படுகிறான் அல்லா சொல்லுகிறான் அந்த துவாவிலே கூட தனக்கு எது தீமையோ அதை கேட்கிறான் நல்ல விஷயத்தை கேட்பதை போல எது அவனுக்கு தீங்கானதோ எது அவனுக்கு கேடு விளைவிக்குமோ அதையும் மனிதன் கேட்கிறான் அவசரப்பட்டு அதை சொல்லிவிட்டு அல்லா சொல்வான் அஜ்லா மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் பல நேரங்களில் நமக்கு எது நன்மை இல்லையோ அதையும் கூட நாம் நம்முடைய அறியாமையினால் அல்லாஹுடத்திலே கேட்கிறோம் என்பதை அல்லா இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லிக் காட்டுகிறான் இந்த வகையிலே அருமையானவர்களே அரபியிலே சொல்வார்கள் நிதானத்தின் காரணமாக வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் அவசரத்தின் காரணமாக வாழ்க்கையில் கைசேதம் உண்டாகும் அரபுகள் சொல்வார்கள் மினத்துவ அஜதி அசலாமா நிதானமாக வாழ்ந்தால் உங்களுக்கு வாழ்வெல்லாம் அமைதி அவசரப்பட்டீர்களே ஆனால் வாழ்க்கை முழுவதும் கை சேதம் எனவேதான் அவசரத்திற்கு சொல்வார்கள் எல்லா கை சேதங்களுக்கும் தாய் எல்லா கை சேதங்களுடைய வேர் என்னவென்று சொன்னால் அவசரப்படுவது என்று சொன்னான் அந்த வகையிலே பல கட்டங்களிலே நாம் உணர்ச்சி விடுகிறோம் கோபத்திலே நிதானமற்ற பல்வேறு செயல்களை செய்து விடுகிறோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பல பின்னடைவுகளை தள்ளுகிறது கண்டிப்பாக ஒரு சமூகத்தினுடைய தலைவனாக ஆவான் யாரிடத்துல நிதானம் சகிப்புத்தன்மை இருக்கிறதோ அது தலைமத்துவத்தினுடைய பண்பு வரலாற்றில நிறைய நாம் பார்க்கலாம் நல்லோர்கள் தலைவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் நிதானத்தை இழக்க மாட்டார்கள் சகிப்பு தன்மையிலே மிகவும் பெயர் பெற்ற ஒரு சஹாபி அவர் ஹிஜிரி எட்டாம் ஆண்டு மக்கா வெற்றிக்கு பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் பெருமானாருடைய இறுதி காலங்களிலே முஸ்லிமான ஒரு சஹாபி தான் மஹாவியா ஆனா அவங்கள்ட ஒரு நல்ல பழக்கம் ரொம்ப சகிப்புத்தன்மை ரொம்ப அவங்கள்ட்ட பெருமை அதிகமாக இருந்தது அவர் இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு வந்த அந்த காலகட்டத்திலே யமன் நாட்டினுடைய ஒரு ராஜ பரம்பரை அரச பரம்பரையை சார்ந்த ஒருவர் வாயில் அவரும் பெருமாநார் செல்லா அலிசன் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக வருகிறார் அவர் யமன் நாட்டை சார்ந்தவர் பெரிய மன்னர் வழியிலே வந்தவர் மன்னர் பரம்பரையிலே வந்தவர் அவர் பெருமாநார் செல்லா அலிசன் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்பதற்காக மதீனா வந்திருக்கிறார் அதே காலகட்டத்தில்தான் மக்கா முகர்ரமாவிலிருந்து ஹதரத் மாவியா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறார்கள் மாவியா ஒரு சாதாரணமான ஒரு ஏழை ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் அப்ப அவங்கள்ட்ட பெரிய செல்வங்கள் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு சராசரி மனிதராக இருந்தாங்க மாவியார் ரசூல் செலுல்லா அலிசன் அவர்கள் எமன் நாட்டில் இருந்து வந்த வாயுபன் ஹஜூர் ஏன்னா ஒரு பெரிய மன்னர் என்பதுனால ரசூல் செலுல்லா அலிசன் அவர்கள் ஒவ்வொரு மனிதரையும் நிறுத்த வைத்து அவருக்கு தொழுகை கற்றுக் கொடுத்தாங்க பிறகு ரசுன் செல் அல்லா அலிசன் அவருக்கு கண்ணியப்படுத்துவதற்காக மதியனால ஒரு இடத்தை அவருக்கு மானியமாக இலவசமாக அவருக்கு கொடுத்தாங்க அப்ப மாவியாவை அழைத்து இதோ வாயிலுபன் வந்தவர் அவரோடு சென்று அவருக்கான இடத்தை அவருக்கு கொடுத்து விட்டுவா என்று அனுப்புறாங்க அமர்ந்து இருக்கிறார்கள் மாவியார் ரஜியல்லான் அவர்கள் பெருமனாருடைய கட்டளை ஏற்று வந்து சொன்னாங்க உங்களோடு பெருமனார் என்னை வர என்னை உங்களுடைய ஒட்டகத்துல பின்னால ஏற்றிக்க கொஞ்சம் இஸ்லாமத்தை ஏத்துக்கிட்டாலுமே கூட இந்த மன்னர்கள் அவங்களுக்கு அந்த ஒரு வகையான ஒரு பெருமை இருக்க தான் செய்யும் வாயிலுமன் ஹொஜூர் அவர்கள் ஒரு பெரிய மன்னர் பரம்பரையில வந்ததுனால மாவியார் ரத்தியதான் சொல்றாங்க என்ன உங்க ஒட்டகத்துல பின்னால வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லும் போது வாயிலுமன் ஹொஜூர் சொன்னாங்க நீ ஒரு சராசரியான ஒரு மனிதர் நீ மன்னர்களுக்கு பின்னால் வரக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது முழு நான் ஒரு மன்னராக இருக்கிறேன் என்னுடைய ஒட்டகத்துல எனக்கு பின்னால வரக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது நீ நடந்தே சொல்றாங்க மாவியார் ரஜானவர்கள் கோவப்படல அதற்காக செருப்பும் கிடையாது அப்ப மாவியா கேட்டாங்க சரி கடுமையான வெயிலாக இருக்கிறது உங்க செருப்பு யாவது கொடுங்க அந்த செருப்பை நான் போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க அதற்கும் வாயிலு ஒண்ணு ஹஜூர் சொன்னாங்க நான் போட்டிருக்கிற செருப்பு சாதாரண செருப்பு இல்லப்பா இது ஒரு மன்னர்களுடைய செருப்பு என்னுடைய குடும்பத்துல வாழ்ந்த பெரியவர்கள் அணிந்த செருப்பு இதை அணியக்கூடிய தகுதியும் உனக்கு கிடையாது என்னுடைய ஒட்டகத்தினுடைய நிழலில் பின்னால நடந்துவான்னு சொல்லிட்டார் ஒட்டகத்தினுடைய நிழல்ல பின்னாலே வான் சொன்னாங்க மாவிய ரத்தானவர்கள் எதற்குமே பெருமானார்த்த போய் ஒரே இடமும் நடந்துகிட்டாங்க பின்னால ஒட்டகத்திலும் ஏத்தல்ல செருப்ப கேட்டா அதையும் தரல தன்னுடைய ஒட்டகத்தினுடைய நிழல்ல என்ன நடந்து வர சொன்னாருன்னு சொன்னாங்க இதெல்லாம் பெருமானார்த்தையும் அவர் சொல்லவில்லை அமைதியாக பொறுமையாக இருந்தாங்க ஆனா காலங்கள் மாறுகிறது இதைத்தான் சொல்லுவாங்க யார் சகிப்புத்தன்மையோடு வாழுகிறாரோ அவர் ஒரு காலகட்டத்துல பெரிய தலைவராக ஆவாரு பின்னால் ஒரு காலம் வந்தது மாவியார் ரஜியல்லான் அவர்கள் முஸ்லிம்களுடைய ஆனாங்க அமீரன் அந்த நேரத்தில் இதே வாயிலுபன் ஹஜூர் மாவியாவை சந்திக்க அவருடைய மாளிகைக்கு வருகிறார் மாவியார் ரஜியல்லுடைய மாளிகைக்கு வாயிலுபன் ஹஜூர் வர்றாரு மாவியார் ரஜியல்லான் அவர்கள் பார்த்துட்டாங்க வாயிலுபன் ஹஜூர் வர்றாருன்னு சொல்லி ஆனால் பலசு அவங்க நினைக்கல ஒரு காலகட்டத்தில இதே வாயிலுபன் ஹொஜூர் தன்னுடைய ஒட்டகத்துல பின்னால உட்கார வைக்கிறதுக்கு மறுத்தாரு செருப்பை கேட்டப்போ அதை கூட தரமாட்டேன்னு சொன்னாரு அதையெல்லாம் நினைச்சு பார்க்கல வாயிலுபன் ஹொஜூர் வந்ததும் அவரை வரவேற்று தான் அமரக்கூடிய அதே இருக்கையிலே அமர வைத்து அவரை கண்ணியப்படுத்தினார்கள் சொல்ல வர்ற விஷயம் என்ன இந்த சகிப்புத்தன்மைதான் ஹஜரத் மாவியா அவர்களை ஒரு காலகட்டத்திலே ஒரு பெரிய அமீரன் மொமினாக ஆக்கியது என்று சொன்னான் இந்த நிதானமும் சகிப்புத்தன்மையும் இன்றைக்கு நம்மிடத்திலே அதுதான் எல்லா விஷயங்களிலும் என்னென்ன விஷயங்கள்ல நாம சகிப்பத்தின் இழந்திருக்கிறோம் என்று அடுத்தடுத்த சில விஷயங்கள் வரும் அருமையானவர்களே இந்த நிதானம் தான் உலமாக்கல் நல்லோர்களிடத்தில் இருந்த உயர்ந்த பண்பு உமர் முன் அப்துல்லா அஜீத் ரஹமத்துல்ல இரவு நேரங்களிலே தன்னுடைய குடிமக்கள் நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று இரவு நேரத்தில் அப்படியே போய் ஊருக்குள்ள சுத்துவாங்க தன்னுடைய காவல் ஆலைகளோடு இது யாரு செய்வாங்க அதிர துமரும் அப்படி செஞ்சாங்க அப்துல் அஜீத் இரவு நேரத்துல ஒரு நாள் ஊரெல்லாம் ஒரு பள்ளி வாசலுக்கு வர்றாங்க அந்த காலத்துல பள்ளியில இரவு நேரத்துல வெளிச்சங்கள் இருக்காது வயிற்று இருட்டா இருந்தது பள்ளியில யாரோ ஒரு மனிதர் படுத்திருக்கிறார் உமர் அப்துல் அஜீத் அவர்கள் அந்த இருட்டுல படுத்திருக்கிற ஆண் யாருன்னு தெரியாம கான் இடறி அவர் மேல விழுந்துறாங்க படுத்திருந்த மனிதர் எழுந்திருக்கு உம் ரப அப்துல் அஜீஸ பார்த்து கேட்டாங்க அப்துல் அஜீஸ் அவர்கள் நிதான வாசனானு நான் பைத்தியம் இல்லப்பான்னு சொல்லி கூட வந்த காவலாளிகள் எல்லாம் ஒரு ஹலீஃபாவை பார்த்து பைத்தியமா என்று கேட்கிறாயான் அடிக்கப் போனாங்க உமர் அப்துல் அஜீஸ் சமாதானப்படுத்தாங்க சொன்னாங்க அவரை அடிக்கிற அளவுக்கு என்ன தப்பு செஞ்சாரு பைத்தியமான்னு கேட்டாரு நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் முடிஞ்சு போச்சு பைத்தியமா என்று கேட்டார் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் முடிஞ்சு போச்சு இது போய் அடிக்க போறீங்க பேசி பாருங்க நம்மளால யாராவது பைத்தியமானு கேட்டா நம்ம திருப்பி பத்து தடவை சொல்லுவோம் நீ பைத்தியம் உங்க அப்பா பைத்தியம் உங்க அம்மா பைத்தியம் குடும்பமே சொல்லிடுவோம் அப்துலாதி அவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க ஒரு சராசரி மனிதன் பள்ளியில் படுத்திருக்கிற மனிதன் நீ பைத்தியமானு கேட்கிறாங்க இல்லப்பா நான் பைத்தியம் இல்ல அடிக்க போறவங்கள்ட்ட சொன்னாங்க அவர் எந்த தவறும் செய்யல பைத்தியமான்னு கேட்டாரு நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஏன் அடிக்க போறீங்க இதுதான் உயர்ந்த மக்களை மேன் மக்கள் மீன் மக்கள் எந்திலும் அவர்கள் இந்த நிதானத்தை அவர்கள் இழந்து விட மாட்டார்களா அருமையானவர்களே பார்த்தீங்கன்னு அவர்களை வைத்தது மக்களை ஒரு பெரிய பிரசங்கம் செய்யக்கூடிய பேச்சாளர் ஒருத்தர் இருந்தார் பெரிய பேச்சாளர் அவர் ஆரம்பத்துல முசிரிக்கா இருக்கிற காலத்துல அவருடைய வேலை என்னன்னு சொன்னா மக்கள் வாசிகளை சேர்த்து உட்கார வச்சு இஸ்லாத்தை யாரும் ஏற்க கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணுவாரு நல்ல அவருக்கு பேச்சு திறமை நல்ல வார்த்தைகள் தெளிவா சரளமா அவர் அரபியில் அருமையா பேசுவாரு அவர்னால பல பேர் இஸ்லாத்து ஏற்காமே இருந்தாங்க உமர் ரஜியான் அவர்கள் ஒரு பெருமானார் இடத்துல அனுமதி கேட்டாங்க அரசு எல்லாம் இந்த சுஹ் ஆமரு தன்னுடைய பேச்சு திறமையால தன்னுடைய பிரசங்க திறமையினால மக்கள் இஸ்லாத்துக்கு வரதை தடுக்கிறாரு எனக்கு அனுமதி கொடுங்க அவருடைய முன் பொருட்களை எல்லாம் உடைச்சருன்னு சொன்னாங்க ஏன்னா இந்த பல்லு போயிடுச்சுன்னா பேச முடியாது பல்லு இல்லாத எனக்கு அனுமதி கொடுங்க நிதானமாக சொன்னார்கள் காலம் வரும் இதே நாவை கொண்டு அல்லாவும் அல்லாவுடைய ரசூனும் எதை விரும்புவார்களோ அதை இவர் பேசக்கூடிய ஒரு காலமும் வரும் என்று சொன்னார்கள் அதே போல பின்னாளில் சொகை நாமர் அவர்கள் இஸ்நாத்தை ஏற்றார்கள் இந்த நாவை கொண்டு அவர் இஸ்லாத்துக்காக பிரச்சாரம் செய்தார்கள் இந்த நிதானம்தான் தான் பெரிய ஒரு பெரிய மாற்றத்திற்கு காரணமானதையும் பார்க்கிறோம் நிதானம் இழக்கும் போது என்னென்ன தவறுகள் நடக்கும் என்பதையும் வரலாற்றில பார்க்கிறோம் பெருமனார் சலுதா அலிசன் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நூத்தி முப்பது சகாபாக்கள் அவர்களுக்கு ஒருவரை ஒரு குறிப்பிட்ட படையினரோடு யுத்தம் செய்வதற்கு அனுப்பி வைக்கிறார்கள் ஒரு நூத்தி பேர் ஒரு சின்ன படம் போறாங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த படையில உஷாமத்துபின் ஜெயித் அவர்களும் இருந்தாங்க உஷாமத்துபின் ஜெயித் அவர்கள் ஒரு செய்து அவனை ஈர்த்துவதற்காக தயாராகும் அந்த மனிதர் லாயிலாக இல்லலான்னு சொல்றாங்க அந்த மனிதர் லாயிலா இல்லலான்னு சொல்லிட்டாங்க உஷாமத்துபின் ஜெயித் அவர்கள் இந்த நேரத்தில் தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக இவன் கனிமா சொல்றான்னு சொல்லி அந்த மனிதரை கொலை செஞ்சுட்டாங்க உஷாமத்து திரும்பி வந்த பிறகு பெருமனார் செல்லல்லா ஆலோசன அவர்களிடத்தில் நடந்த விஷயத்தை சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரவர்களே மனிதரோடு சண்டை போட்டு கொண்டிருந்த போதுலாம் என்று முடிவு செய்த நேரத்தில் பெருமனார் செல்லல்லா ஆலோசனவர்கள் கடுமையாக கோவப்பட்டாங்க அவர் களிமா சொன்ன பிறகமும் அவரை நீ கொலை செய்தான்னு கேட்டாங்க ஒசாமா சொன்னாங்க யார சொல்ல பயந்து களிமா சொன்னான் உண்மையாக சொல்லல பயத்தில அச்சத்துல சொன்னான்னு சொல்லி பெருமாநாட்டிய அரசூடைய தூதர் அவர்களை நான் தவறு செஞ்சுட்டேன் எனக்கும் உசாமாவை நாளை மறுமை நாளில் நீ என்ன செய்ய போகிறாயோ என்று தெரியல விஷயத்துல யார் விஷயத்தையும் நம்ம முடிவு செய்ய முடியாது உள்ளத்துல என்ன இருக்கு நமக்கு தெரியாது உஷாமத்துக்கு செய்தவர்கள் சொல்றாங்க பெருமான் அந்த கோபத்தை பார்த்து நான் நினைச்சேன் நான் அந்த நாள் வரைக்கும் முஸ்லீம் ஆகாம அதுக்கு பின்னால இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாமே என்று நான் கை செய்தப்பட்டேன் என்பதாக சொன்னார்கள் ஆக யாருடைய விஷயத்திலும் இவன் காசு நாம் அப்படித்தான் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் பெருமனார் செலந்த ஆலோசன் அவர்கள் போர்க்களத்தில் கூட களிமா சொல்லிட்டா விட்டுருங்க உண்மையா சொன்னானா பயந்து சொன்னானா அது பிறகுண்ட விஷயம் என்று பெருமனார் கற்றுக் கொடுத்தாங்க ஒரு முறை ரிஸ் ஆலோசன் அவர்கள் வலிது என்கிற ஒரு சஹாபியை பனல் முஸ்தலிருக்கின்ற ஒரு கூட்டத்தாரிடத்தில் அனுப்பி வைக்கிறாங்க எதற்காக அனுப்புறாங்க அவங்கள்ட்ட இருந்து ஜக்காத்த வாங்கிட்டு வாங்க பெருமான ஜக்காத்து வசூலிப்பதற்கு யாரையாவது அனுப்புகிற பழக்கம் வலிது இந்த கூட்டத்தாரிடம் சென்று அவர்களுடைய ஜக்காத் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டு வாங்க வலிது அஹுமா அவர்கள் அந்த கூட்டத்தினர் வாழுகிற பகுதிக்கு போறாங்க அந்த மக்கள் பெருமானாருடைய தரப்பிலிருந்து நம்முடைய ஒரு தூதர் வரப்போகிறார் என்ற சந்தோஷத்துல அவரை கண்ணியப்படுத்துவதற்காக எல்லா மக்களும் திரண்டு ஊருக்கு வெளியில வந்து நிக்கிறாங்க தூதர் புறத்திலிருந்து வரவேற்பதற்காக ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னா தூரத்துல இருந்து பாக்குறாரு தன்னை ஒரு பெரிய கூட்டம் முன்னால நிக்குதுன்னு சொல்லி அவர் நினைச்சிட்டாரு இவங்க அறியாமை காலத்துல இவருக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு பகை இருக்குது அந்த பகையின் காரணமாக நம்மை கொலை செய்வதற்குதான் இவங்க எல்லாரும் திரண்டிருக்கு நான் நிக்கிறாங்க போல் தெருங்கன்னு சொல்லி அவசரப்பட்டு தவறா முடிவெடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஊருக்குள்ள போகாம மதினாவுக்கு வந்துட்டாரு வந்ததும் இல்லாமல் என்ன சொல்லிட்டாருன்னா பெருமானத்துல வந்து வேற சொல்லலாம் நான் போன அந்த மக்கள்லாம் தர மாதிரி இல்லை அவங்க இஸ்லாமத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க மிருத்தத்தா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு தீன விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு பெருமாநாடு செல்ல ஆலோசனை அவங்களுக்கு சற்று குழப்பம் இவர் சொல்லக்கூடிய செய்தி உண்மையா அல்லது இவர் சொல்லக்கூடிய செய்தி தவறானதான்னு சொல்லி இருந்தாலும் ஹாலிபின் வலியுத கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சொல்றாங்க இந்த பகுதி மக்கள் இடத்துல இவரு அனுப்பி இவர் போனவர் இப்போ ஒரு தகவலை கொண்டு வந்து இருக்கிறாரு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டதாக அதனால நீங்க போங்க அவசரப்பட்டு தாக்குதல் நடத்தாதீங்க அந்த ஊருக்கு அருகில் செல்லும் போதே பாருங்க அங்க பள்ளி வாசல் இருக்குதா வாங்கு சொல்றாங்களா தொழுகை நடத்துறாங்களான்னு பாருங்கன்னு சொல்லி ஹாலிபின் வலியுறுத்தவர்களும் போறாங்க கரெக்டா அவர் போற நேரத்தில் வாங்கு சத்தம் கேட்குது மக்கள் பள்ளிவாசல்ல தொழுகிக்கு ஆயத்தம் ஆகி திரும்பி வந்து சொன்னார்கள் தவறான ஒரு செய்தியை சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த நேரத்துலதான் அல்லா குரான் இறக்கி வைத்தான் ஈமான் கொண்ட மக்களே ஒரு மனிதர் உங்களிடத்திலே தவறான ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அது உண்மையா பையா என்பதை நன்கு தீர விசாரித்து இந்த ஆயத்தை அந்த காலத்துல இறங்குச்சு நம்முடைய வாட்ஸ்ஆப் காலத்துக்கு ரொம்ப பொருத்தம் ஏன்னா ஒரு செய்தியினுடைய உண்மை தன்மை அறியாம அது உண்மையா இல்ல என்பதை கூட புரியாம ஒரு செய்திய நாம எத்தனை லட்சோப லட்சம் பேருக்கு அதை பண்றோம் எவ்வளவு தவறான விஷயங்களை நாம பரப்புறோம் அல்லாஹுடைய தூதர் சொல்வார்கள் எல்லா விஷயத்தையும் யார் பரப்புறானோ அவன் தான் பெரிய பொய்யன் கேட்கிற விஷயத்தையெல்லாம் பரப்பிடுறது பெரியாத ஒரு அழகான ஒரு கட்டளையை அல்லா இந்த ஆயத்தின் மூலமாக சொன்ன ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்வதில் கூட நிதானம் வேண்டும் என்பது அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அதே மாதிரி ஆளுங்களா இருந்தா சத்வா கொடுக்கிறதுலையும் நிதானம் தேவை ஏன்னா மக்கள் ஆளும் சாக்கள்கிட்ட எப்படி கேப்பாங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்தை கேட்க நினைக்கும் போது எப்படி சொன்னா அவர் ஹலால் கேக்கும் போது அதுல இருக்கக்கூடிய பாதகமான விஷயத்தை மறைச்சு போட்டு இதை கேட்டுட்டு அஜித்த ஹலால்னு சொல்லிடுவாரு அப்படிதான் வந்து கேட்பாங்க அதனால அதுல ரொம்ப கவனம் வேணும் அதுல திவன அப்பாஸ் அவர்கள் மஸ்ஜித்ல ஹராம்ல உட்கார்ந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க ஒரு ஆள் வந்து கேட்டார் இவன் அப்பாசிடத்துல இவன் அப்பாஸ் அவர்களே ஹல் கொலை செஞ்சவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டான் கேட்டான் கொலை செய்த மனிதனுக்கு பாவ மன்னிப்பு இருக்குதான் சொல்லி இப்ப நான் அப்பாஸ் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான் கொலை செஞ்சவனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லி அவங்க போன பிறகு மாணவர்கள் கேட்டாங்க பாவ மன்னிப்பு எல்லாருக்குமே உண்டுதானே கொலையே செஞ்சிருந்தாலும் உண்மையா வருந்தி அல்லாட்டை கெஞ்சினா அல்லா மன்னிக்க மாட்டானா தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்ச ஒரு பாதியை கூட அல்லா மன்னிச்சதாக நம்பி சொல்ல இல்லையா நீங்க அவனுக்கு பாவமனிப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி இவனு அப்பா சொன்னாங்க ஒரு மனுஷன் தவறுதெல்லாம் கொலை செஞ்சிட்டான் அதுக்கப்புறம் வருத்தப்பட்டான் தௌபா உண்டான்னு கேட்டான் உண்டு சொல்லலாம் இவன் யாரையோ கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டு கொலை செய்யறதுக்கு முன்னால வந்து கேட்டுட்டு போறான் கொலை செஞ்சா தௌவா உண்டான்னு சொல்லி ஒரு பாவத்தை செய்யறதுக்கு முன்னாலேயே இவன் முன்னாலேயே திட்டமிட்டு இருக்கான் யாரையோ கொலை செய்யணும்னு சொல்லி கொலை செய்யறதுக்கு முன்னால என் வந்து கேட்கணும் கொலை செஞ்சா தௌபா உண்டான்னு சொல்லி அத நான் புரிஞ்சுகிட்டேன் அவனுடைய கண்களை பாக்குறேன் நானு அவனுடைய கண்கள்ல கோப கணைகள் இருக்கிறது அவனுடைய முகத்துல யார் கடுமையான கோபம் இருக்கிறது இவன் கொலை செய்யறதுக்காக கேட்கணும் தௌபா உண்டான்னு சொல்லி இவனுக்கு நான் தௌபா உண்டு இருந்தா இந்நேரம் ஒரு உயிர் போயிருக்கும் சொன்னாங்க அப்ப இந்த மாதிரி நிறைய பேர் அஜித்து மார்க்கிட்ட கேப்பாங்க கூடுன்னு சொல்ற மாதிரி கேட்பாங்க நிறைய குடும்ப விஷயங்களை பாக்குறோம் கணவன் மனைவி குழப்பங்கள் வருது ரெண்டு பேருமே அவங்க தரப்புல நியாயம் இருக்கிற மாதிரிதான் பேசுவாங்க அதனாலதான் ரசூல் சிலல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிரச்சனைகள்ல இருதரப்பு வாதத்தை கேட்காமல் தீர்வு செய்யக்கூடாது அலி இஸ்லாம் சம்பவத்தை சொல்றான் தாவூலி ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு வழக்காளிகள் அதுல ஒருவர் சொன்னாரு நபி தாவூதே இவரிடம் தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் இருக்கிறது என்னிடத்துல ஒரே ஒரு ஆடுதான் இருக்குது இந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டை ஒரு ஆட்டையும் கூடும் கேக்குறான் ஏன் இருக்கிறது ஒன்னு அவன் கிட்ட இருக்கிறது தொண்ணூத்தொன்பது இந்த ஒன்னையும் என்ன பண்ணிட்டாங்க ஆடு வச்சிருக்கிறவனை கண்டிக்கிறாங்க தாவூது அலி இஸ்லாம் இந்த ஆயத்துக்குரிய தஸ்தீர் நிறைய இருக்குது கொஞ்ச நேரத்துல தாவூது அலி தன்னுடைய தவற உணங்கி உணர்ந்துட்டாங்க அல்ல சொல்றான் நாம் அவரை சோதித்தோம் என்பதை அவர்கள் விளங்கி கொண்டார்கள் என்ன தவறு அலிஸ்லாம் அதாவது தொண்ணூத்தி ஒன்பது ஆடு வச்சிருக்கிறவன் ஒரு ஆடு வச்சிருக்கிறவனிடத்துல அதையும் என் கொடுத்துருவான் அப்படின்னு அவர் சொல்றாரு தாவூலி என்ன செஞ்சிருக்கோம் அவன் டேய் கேட்டிருக்கணும் அதற்கான காரணத்தையும் கேட்டிருக்கணும் ரெண்டு தரப்பு வாதத்தையும்து ஒரு வழக்கு இருக்கும் ஏன் இந்த ஒரு கேட்டான் அத பார்க்காம உடனே சொல்லிட்டாங்க நீ ஏன் அந்த ஒரு ஆட்ட கேட்க அநியாயத்தான் கண்டிச்சா வழக்குகள்ல நம்ம ஒரு ஆளுடைய வாதத்தை மட்டும் கேட்டு அதுல நியாயம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதும் திருப்பளிச்சிட கூடாது இன்னொருத்தனுடைய வாதத்தையும் கேட்கணும் அதனாலதான் வழக்காளிகள் இருவரிடத்திலையும் சமமாக நடக்கணும் நம்முடைய மார்க்க சொல்லுது பெருமான சொன்னாங்க ரெண்டு பேருடைய வாதத்தையும் கேட்காமல் தீர்ப்பு செய்யறது ஹராம் அப்ப அங்க ஒரு காது இடத்துல நிதானம் தேவை இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் நம்முடைய மார்க்கம் நிதானத்தை கற்றுத்தருகிறது எவ்வளவு யார் நம்மை கோபப்படுத்தினாலும் சகிப்பு தன்மை கடைபிடிக்க வேண்டும் பெருமனார் அவர்கள் திரும்பி வந்த போது மக்களுக்கு பிரித்து கொடுத்தாங்களுக்கும் பிரித்து கொடுத்தாங்க ஒரு ஆள் என்று சொன்னாரு இந்த பங்கீட்டின் நியாயம் பேணப்படவில்லை இது அநியாயமான பங்கீடு என்று பெருமனார் செல்லிசுலா அவர்கள் இடத்துல ஒரு ஆள் சொன்னபோது ரசூல் செல்லா அலிஸ்வன் அவர்கள் சொன்னார்கள் மய்ய அதில் இதாலம்மா அதில் நான் நேர்மையாக நடக்காவிட்டால் இந்த உலகத்துல யார் நேர்மையாக நடக்க முடியும் என்று சொல்லிவிட்டு நபி சொன்னாங்க ஆனால் அவர்கள் பெருமையோடு இருந்தார்கள் இதை விட கடுமையாகலாம் அவங்களுக்கு துன்பங்கள் வந்திருக்குது ஆனா அவர்கள் பெருமை காத்தார்கள் என்று பெருமானார் செல்லவர்கள் சொன்னதையும் நாம் பார்க்கறமாக நபிமார்களும் கூட பல கட்டங்கள்ல மக்களால் விமர்சிக்கப்பட்டாங்க அவர்களும் அங்கே பொறுமை காத்தார்கள் குரான்ல மூசா அலி இஸ்லாம் ஹதிர் அலி இஸ்லாம் சம்பவம் வருது ஒரு அழகான ஒரு வரலாறு பல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுல ஹதர் அலி இஸ்லாம் ஆசிரியராக இருக்கிறாங்க மூசா அலி இஸ்லாம் மாணவராக இருக்கிறாங்க ஒரு கண்டிஷன் போட்டாங்க என்னோடு இருந்து படிக்கணும்னு சொன்னா நான் என்ன செஞ்சாலும் எதிர்கேள்வி கேட்க உங்களுக்கு புரிஞ்சாலும் சரிதான் புரியாவிட்டாலும் சரிதான் அமைதியாகத்தான் இருக்கணும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது இந்த கண்டிஷனோடு தான் அழைச்சிட்டு வர்றாங்க அப்போ ஹதர் அலிஸ்லாம் சொன்னாங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுங்க இனிமேல் கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க அடுத்து என்ன செஞ்சாங்க ஒரு ஊருக்கு வந்தாங்க ஒரு இடிந்து விழப்போகிற சுவரை ஹதூர் அலிஸ்லாம் சரி பண்ணி கட்டி கொடுத்தாங்க அந்த மூசா அலிஸ்லாம் கேள்வி கேட்டுட்டாங்க நமக்கு விருந்தளிக்காத இந்த ஊருக்கு போய் என் உபகாரம் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னாங்க பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லி இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அதுக்கு மேல நான் கேள்வி கேட்டேன் அனுப்பி வச்சிருங்க அடுத்து என்ன செஞ்சாங்க ஒரு பையனை கொலை செஞ்சிட்டாங்க ரோட்ல போற பையனை ஹதர் அலி கொலை செஞ்சிட்டாங்க அதையும் பொறுக்க முடியாமல் மியூசா கேள்வி கேட்டுட்டாங்க அதோட சதுர் அலிஸ்லாம் சொன்னாங்க இனிமே நீங்க இருக்க முடியாது என்னை விட்டு விடுங்கன்னு சொல்லிட்டாங்க பெருமனரசா அலிஸ் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லும் போது சொல்வார்கள் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தாங்கன்னு சொன்னா அல்லா இன்னும் அவர்கள் ரெண்டு பேர் மூலமாக நமக்கு நிறைய வியக்கத்தக்க செய்திகளை அல்லா சொல்லியிருப்பான் முசா அலிஸ்லாம் அவர்கள் கொஞ்சம் சபர் செஞ்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் பொறுமையோடு இருந்திருந்தார்களே அந்த ரெண்டு பேருடைய வரலாறுகளிலிருந்து நிறைய வியக்கத்தக்க சம்பவங்கள் நமக்கு கிடைத்திருக்கும் அப்ப அங்கே மூசா அலிஸ்லாம் கொஞ்சம் பொறுமை இழந்துட்டதுனால பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்பதை பெருமனார் செல்லிசன் அவர்கள் சொன்னார்கள் அருமையானவர்களே பொறுமைக்கு உதாரணம் நிதானத்திற்கு உதாரணம் யூசுப் அலி யூசுப் அலி அவர்கள் மீது ஒரு அவதூறு அவாண்ட பலிசு மொத்தப்பட்டது அவங்க சிறைச்சாலையில் தள்ளப்படுறாங்க இந்த காலகட்டத்தில் மன்னர் ஒரு கனவுகண்ட அந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்கிறாரு யாருக்குமே விளக்கம் தெரியல கடைசில மன்னருக்கு சேவை செய்யக்கூடிய அந்த மனுஷன் சொன்னா இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மனிதர் சிறையில் இருக்கிறாரு அவர் பெயர் யூசுப் நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா இந்த கனவுக்கு விளக்கம் கிடைக்கும் யூசுப் அலி இஸ்லாம் இடத்துல விளக்கம் கேட்டு வர்றாங்க அந்த மன்னர் கண்ட கனவுக்கான விளக்கத்தையும் யூசுப் அலி இஸ்லாம் சொல்லிட்டாங்க சொன்னதுமே மன்னர் என்ன செய்றாருன்னா இப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஜெயில வச்சிருக்கிறமைய அவரை விடுதலை செய்யுங்க அவரை வெளியே அனுப்புங்க வெளியே வந்துருப்பேன்னு சொல்லி மன்னருடைய புறத்திலிருந்து உத்தரவு வருது யூசுப் அலி இஸ்லாமே அனுப்ப சொல்லி யூசுப் அலிஸ்லாம் சொன்னாங்க வெளியே வர முடியாதுன்னு தாங்க நான் சிறையில் இருந்து வெளியே வர முடியாதுன்னு தாங்க சிறை வாழ்க்கை எவ்வளவு கடுமையானது எவ்வளவு கட்டுப்பாடுகள் நிறைந்தது என்றெல்லாம் நமக்கு தெரியும் யூசுப் அல் இஸ்லாம் மறுப்புத்தாங்க ஏன் மறுத்தாங்க இங்கதான் அவங்க நிதானத்தை கடைபிடிச்சாங்க நான் சிறையில் தள்ளப்பட்டது என் மீது ஒரு பழி சுமத்தப்பட்டது ஒரு பெண்ணோடு தவறுதலாக நடந்ததாக பழி சுமத்தப்பட்டது இந்த நிலையில நான் வெளியே வந்தேன்னு சொன்னா காலம் முழுக்க அந்த பழி என் மீது இருக்கத்தான் செய்யும் அதனால முதல்ல மன்னரை அந்த பெண்களை அழைத்து விசாரித்து சொல்லுங்க நான் நிரபராது என்ற உத்தரவு வராமல் இருந்து வெளியே வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அழைத்து விசாரிக்கிறாங்க அந்த நேரத்துல கூட நிதானத்தை கடைபிடித்து அவர்கள் நிரபராது என்று அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வருகிறார்கள் ஆஹ் அருமையானவர்களே இப்படி எல்லா சந்தர்ப்பங்களிலும் நிதானத்தையும் சகிப்புத்தன்மையும் கடைபிடிப்பதுதான் நபிமார்களுடைய உயர்ந்த மக்களுடைய குணமாக இருக்கிறது இன்றைக்கு எல்லா விஷயத்திலும் அவசரம் நம்முடைய வாலிபர்கள் எத்தனை விபத்துகளை கண்ண பார்த்தாலுமே கூட வாகனம் ஓட்டுவதில் அவசரம் சாலைகளில் போகும்போது அவங்க போற வேகத்தை பார்த்து பக்கத்துல நிற்கிறவங்களுக்கு பயமா இருக்குது பெரும நார் சல்லா அலிசலம் அவர்கள் சொல்வார்கள் முஸ்லிமின் ஐங்க ஒரு முஸ்லீமின் ஒரு முஸ்லிமா பயமுறுத்தக்கூடாது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் அச்சுறுத்த கூடாது அதனாலதான் கடை அந்த காலத்துல கத்தி போன்ற கூர்மையான ஆயுதங்களை கொண்டு செல்வதாக இருந்தால் அதற்கு கூட பெருமாநாள் செல்லவர்கள் அந்த கத்தி எப்படி பிடிக்கணும்னு இந்த உண்மத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கள் போற வேகத்தை பார்த்தா அவன் பயப்படுறானோ இல்லையே ரோட்ல பக்கத்துல நிக்கிறவும் பயப்படணும் அவ்வளவு வேகம் இப்படி வேகமா செல்வதனால எத்தனை பெண்களை விதவிகளாக ஆக்கியிருக்கிறோம் எத்தனை குழந்தைகளை அனாதைகளை சில நேரங்கள்ல அவர்களும் இழக்க நேரிடுகிறது சில நேரங்கள்ல உறுப்புகளை இழக்க நேருகிறது விபத்துகளை பார்த்தாலும் வாலிபுர்களுக்கு ராஜலட்சுமி சைத்தான் அவசரம் என்பது சைத்தானுடைய புத்தி அது என்னன்னா சைத்தானுடைய புத்தி விடுமுறை காலம் எது நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்ல வேண்டிய ஒரு காலம் வாகனங்கள் ஓட்டுகிற போது மார்க அழகான ஒழுக்கங்களை கட்டி தருகிறது அந்த வாகனத்திற்கும் ஒரு ஹக்கு இருக்குது அது வந்து உயிரில்லா ஒரு ஜீவனா இருந்தாலுமே கூட அதையும் பேண வேண்டிய முறையில ஓட்ட வேண்டிய முறையில தான் ஓட்டணும் இன்னைக்கு வாலிபர்கள் எல்லாம் பாதுகாக்கணும் சினிமாக்களை பார்த்துக்கொண்டு அதுல அவர்களது ஹீரோக்கள் அவன் கற்பனையா ஓட்டுறான் அதை பார்த்துட்டு அவன மாதிரி இவனும் வண்டியை மேல தூக்கணும்னு நினைக்கிறான் ஒரே மேல போய் சேர்ந்தான் அந்த மாதிரி நாங்க படங்களை பார்த்துக்கொண்டு அதுல வரக்கூடிய கற்பனை காட்சிகளை பார்த்துக்கொண்டு அந்த மாதிரி வண்டி ஓட்டணும்னு சொல்லி நம்முடைய பெற்றோர்களும் தவறு செய்யறாங்க தேவையில்லாத இந்த வயசுல போய் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துல வண்டி வாங்கி கொடுக்கிறது என்ன அவசரம் என்ன அவசியம் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்க அதனால வாழ்க்கையோடு விளையாடக்கூடாது அல்ல தந்திருக்கிற இந்த வார்க்கு இருக்கிறதே இது ஒரு அமானம் அதனால வாகனம் ஓட்டுவதில் மிகப்பெரிய நிதானம் தேவை இந்த விஷயத்த வாலிபர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டே இருக்கணும் பெற்றோர்களும் வீடுகள்ல அவங்களுக்கு அடிக்கடி இந்த அறிவுரை செய்து கொண்டே இருக்க அருமையானவர்களே தலாக்குடை விஷயத்துல அவசரம் எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு தலா இங்கு பார்த்தாலும் தலாக்குடை பிரச்சனை சில நேரங்கள்ல ஆண்கள் அவசரப்படுறாங்க சில நேரங்கள்ல பெண்கள் அவசரப்படுறாங்க நான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாலும் கூட அந்த விஷயத்தை எடுத்து பேசி ஒரு சரியான புரிதல் இல்லாம சாதாரண விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அனுசரித்து போகக்கூடிய விஷயங்கள் ஆனா ஒரு புரிதல் இல்லாம எதிர்காலத்தில் என்னென்ன சந்திக்க சொல்லிட்டாண்டி இருக்கும் அந்த ஒரு தூர நோக்கு பார்வை இல்லாத காரணத்தினால தலாக்குடைய விஷயத்துல அவசரம் தலாக் என்பது மிகவும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் எனவே அருமையானவர்களே வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் நிதானத்தை கடைபிடித்தால் வாழ்க்கையில உயர முடியும் அவசரப்பட்டோம் என்று சொன்னால் எல்லா விஷயங்களிலும் தோல்வியை தான் சந்திப்போம் இதைத்தான் நமக்கு வரலாறுகளும் உணர்த்துகிறது எல்லாம் அந்த அல்லாஹ அனைத்து காரியங்களிலும் நிதானத்தை தந்து அவசரம் சைத்தானுடைய அந்த குணத்திலிருந்து அல்லா நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக வாம்துல்லா உரமில் ஆகமே